மனித உடலின் சிறப்பு பிரம்மச்சரிய ஆசிரமம் ஸ்ரத்தாபக்தியுடன் தர்ம அனுஷ்டானங்களுடன் தாய் தந்தை குரு ஆகியோரை சார்ந்திருந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வாழ்க்கை நெறியை உபதேசிக்கும் சாஸ்திரங்களை ஸ்ரத்தாபக்தியுடன் ஓதி உணர்தல் இல்லறம் எனப்படும் கிரகஸ்தாசிரமத்தில் சடங்குகளையும் கடமைகளையும் பாவனைகளையும் பண்புகளையும் முறையாக கடைபிடித்தல் பஞ்ச மகாயஜத்தை நிறைவேற்றுதல் குழந்தைகளுக்கும் வாழ்க்கையின் குறிக்கோளை உணர்த்தும் சாஸ்திரங்களையும் தர்ம அனுஷ்டானங்களையும் வாழ்க்கையின் மூலமாக கற்பித்தல் அவர்கள் தாய் தந்தையர்களான பிறகு வாழ்க்கையின் முடிந்த மேலான முக்கிய குறிக்கோளாகிய முக்தியின் பொருட்டு வாழ்க்கையின் தன்மையை மாற்றிக்கொள்ளுதல் வானப்பிரஸ்த ஆசிரமம் விஸ்வரூப உபாசனையை மேற்கொள்ளுதல் மானச பூஜை மானச பாராயணம் மானச ஜபம் விஸ்வரூப தியானம் இவைகளை பானப்பிரஸ்த ஆசிரமத்தில் நிறைவேற்றுதல் மன தூய்மையையும் மன உருமுகப்பாட்டையும் பறந்து விரிந்த மனப்பான்மையையும் பண்புகள் நிறைந்த மனத்தையும் அடைதல் தத்துவ ஆராய்ச்சி செய்வதற்குரிய தகுதிகளை நன்கு பெறுதல் சாதன சதுஷ்டய சம்பத்தி எனப்படும் தகுதியைப் பெறுதல் வாழ்க்கையின் நிலையாமை நன்கு உணர்ந்து பற்றற்ற தன்மையுடன் வீடு பேடு எனப்படும் மோட்சத்தை ஆழ்ந்து நாடுதல் அதற்குரிய சாதனமாகிய மெஞ்ஞானத்தை பெறுவதன் பொருட்டு வாழ்க்கையை அதற்கென்று ஒப்படைத்தல் அதாவது துறவை மேற்கொள்ளுதல் புறத்துறவை மேற்கொள்ள இயலாவிடனும் அகத்துறவை நன்கு பெறுதல் தகுந்த ஆசிரியரிடம் சென்று தத்துவ ஞானத்தை தத்துவ சாஸ்திரங்களின் வாயிலாக ஆராய்ந்து ஐயங்களை நீக்கி தெளிவு பெறுதல் சந்நியாச ஆசிரமம் ஞானயோக சாதனம் ஸ்ரவண மனநிதியாசன ரூபமாகிய ஞானயோக சாதனத்தை மேற்கொள்ளுதல் அதன் வாயிலாக தன்னை பற்றிய உண்மையையும் தன்னால் அனுபவிக்கப்படும் புத்தி முதலான பிரபஞ்சத்தின் உண்மைத்தன்மையை உணர்தல் மெய்யுணர்வதன் வாயிலாக பொய்யுணர்வின் தன்மையையும் அறிந்து பொய்யுணர்வை நீக்குதல் மெய்யுணர்விலேயே நிலைத்திருத்தல் வேற்றுமை என்பது மாயத்தோற்றம் அத்வைத பிரம்மைவ சத்தியம் துவைத ஜெகத் மித்யா பிரம்மைவ சத்தியம் ஜகன் மித்யா ஆத்மைவ சத்தியம் அநாத்மா மித்யா மிச்சியா துவைத பிரபஞ்சத்தை பொருட்படுத்த போவதில்லை மெய்ப்பொருளையே உணர்ந்திருப்பேனாக என் உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள் அனைத்தும் மெய்ப்பொருளையே வியாபித்திருக்க அத்வைத பிரம்மத்தையே சைதன்யத்தையே வியாபித்திருக்க இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அனைத்தும் கற்பனையே மாபெரும் கனவே மாயத் தோற்றமே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு அனைத்திலும் வியாபித்திருக்கும் அத்வைத தத்துவத்தையே எண்ணங்கள் வியாபிக்க பேதங்களுக்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவத்தை கொடுத்து சம்சாரத்தில் உழல வேண்டியதில்லை அகண்டாக்கார்த்தி உள்ளத்தில் அதிகரிக்க வியாபகாரிக்க விறத்திகள் நன்கு குறையட்டு அவ்வகார அத்வைத விற்த்தி அத்வைத அபேத அகண்டாக்கார விற்பி உள்ளத்தில் ஓங்கட்டும் அத்வைதானம்வைத அனுபவத்தை மறைக்கட்டும் அத்வைத ஞான பலம் துவைத அனுபவத்தை அழிக்க மறைக்கட்டும் அத்வைத ஞானம் உள்ளத்தில் மேலோங்கி இருக்கட்டும் சர்வம் பிரம்மமயம் சர்வம் சிவமயம் சர்வம் ஆனந்தமயம் சர்வம் சண்மயம் சர்வம் சின்மயம் சர்வம் சச்சிதானந்தமயம் நான் பொய்யை நடத்துவோன் நான் நான் உடலிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் தோன்றியவன் அல்ல என்னை சார்ந்தே உடலும் உள்ளமும் அறியாமையாகிய மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நான் உடலிலிருந்தோ உள்ளத்திலிருந்தோ தோன்றியவன் அல்ல உடலின் ஏதேனும் ஒரு பகுதியில் இருப்பவனும் அல்ல உடல் உள்ளத்தின் தன்மையானவனும் அல்ல உடலுக்கும் உள்ளத்திற்கும் வேறானவனாய் இருந்து கொண்டு எல்லா உடல்களுக்கும் உள்ளங்களுக்கும் வேறானவனாக இருந்து கொண்டு அனைத்து உடல்களையும் அனைத்து பொருள்களையும் வியாபித்து அவைகளுக்கு என் இருப்பை வழங்குகிறேன் உடல் உள்ளம் இவற்றின் வரையறைகளால் நான் வரையறுக்கப்படுவதில்லை அகம் சர்வகதக உடலின் வரையறைத்தன்மை உள்ளத்தின் வரையறைத்தன்மை உணர்வாகிய என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது உடலும் உள்ளமும் உலக வாழ்க்கையும் மாயக்கற்பனை உடலும் உள்ளமும் மறைந்தாலும் ஒடுங்கினாலும் நான் ஒடுங்குவதில்லை நான் தோன்றுவதும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை தோற்றமும் ஒடுக்கமும் மாயத் தோற்றம் உணர்விலேயே நிலைத்திருப்பேனாக பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமேவசிஷ நிறைவே உண்மை குறைவு கற்பனை நிறைவே உண்மை பார்க்கும்மிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தம் சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வம் ஒன்றாகி ஆனந்த உருவாகி எங்கும் நிறைகின்ற பரம்பொருள் அண்டபகிரண்டமும் அடங்க உரு நிறைவாகி ஆனந்தமான பரமே அகம் பிரம்மாஸ் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் பரிபூர்ணம் பிரம்மானந்தம் முன்னிலை ஏதும் இல்லாத சுகம் மிஷாந்தி சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் சுத்த மெளனம் என்பால் தோன்றின் பராபரம் சுத்த மௌனம் சுத்த மௌனம் ம் பூனமூர்ணமிதம் பூர்ணாப்பூர்ணமுதட்சியூர்ணய பூர்ணமாதூவிஷா ஹரி ஓ ஆதிகுநாஸ்